ஞான நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையுடு நம்ம இப்ப செய்ய போறது சிறுதானிய கம்பு சேமியா முக்கணி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் சிறுதானிய கம்பு சேமியா நூறு கிராம் பால் அரை லிட்டர் கண்டென்ஸ் மில்க் ஐம்பது எம்எல் நெய் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சிறிதளவு மாம்பழம் துண்டுகளாக நறுக்கியது ஒரு கப் வாழைப்பழம் துண்டுகளாக நறுக்கியது ஒன்று செய்முறை முதல்ல ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு வாணல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த முக்கம்பு சேமியா இருக்கு இல்லையா சிறுதானிய கம்பு சேமியா அதை போட்டு வறுத்தி எடுத்துக்கணும் அது வறுத்தி எடுத்துட்டு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்துல பால் நல்லா காய வச்சிடணும் அரை லிட்டர் பால் காய வச்சுட்டு அந்த காஞ்ச பாலில் இந்த சேமியா கொட்டியை கல்லணும் சேமியா வந்து வந்த உடனே இந்த கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி கொதிவுட்ணும் சப்போஸ் கண்டென்ஸ் மில்க் வீட்டில் இல்லை அப்படின்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளம் கூட சேர்க்கலாம் ஆனால் வெல்லம் வந்து இந்த ஸ்டேஜெலாம் சேர்க்க முடியாது வெள்ளத்துனா தனியாக நீங்கள் கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதெல்லாம் ஆற வச்சு இந்த பாலம் ஆறின உடனா தான் நீங்கள் அந்த வெள்ளம் வந்து சேர்க்க முடியும் அது சேர்க்கறதுதான் அது வேலை ப்ராசஸ் இருக்குது இது கண்டென்ஸ் மில்க்கு இல்லை சுகர் ஆட் பண்ணிக்கோங்க கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வட்டம் ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி பல்லாச்சுளை மாம்பழத்துண்டுகள் வாழைப்பழத்துண்டுகள் எல்லாத்தையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு கொதி வரட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வச்சு பழமெல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சிறுதானியம் கம்பு சேமியாக முக்கணி பாயசம் தயார் இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பழங்களை வச்சு செஞ்சது சூப்பரா பாருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்